வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூன்றாவது செய்தி சேவை மார்ச் மாசி மாதம் இரண்டாம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் ஐநூறு புதிய குளிர்சாதன பேருந்துகளின் சேவையை தலைமை செயலகத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு நிறைவு பெற்று திமுக இருபது இடங்களில் போட்டியிடும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு இடங்களும் மதிமுகவிற்கு ஒரு மக்களவைத் தொகுதியும் ஒரு நாடாளுமன்ற தொகுதியும் வழங்கப்பட்டுள்ளது காங்கிரசிற்கு பத்து இடங்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன சென்னையில் இன்று நடக்க இருக்கும் பிரதமர் நிகழ்ச்சியின் பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சித் தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் கூறியுள்ளாா் ஏழு தமிழர்கள் விடுதலை தொடர்பாக பாஜகவிடம் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு நாற்பது டிகிரி வெப்பம் கொளுத்தக்கூடும் என தனியார் வானிலை ஆர்வலரும் பதிவருமான தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு கொடுத்து சாகடித்து விட்டதாக சட்டத்துறை அமைச்சர் சி சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார் வேலூர் திருவள்ளுவர் பல்கலைக்கழக துணைவேந்தராக டாக்டர் தாமரை செல்வியை நியமித்து ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உத்தரவிட்டுள்ளார் இந்திய செய்திகள் மக்களவைத் தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியுடன் கூட்டணி இல்லை என்று டெல்லி காங்கிரஸ் தலைவர் ஷீலா தீட்சித் தெரிவித்துள்ளார் எல்லாவற்றையும் அரசே செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும் செய்யாத பணிகள் பற்றி மக்கள் கேள்வி கேட்பதும் சமீபத்திய வழக்கமாகி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மும்பையில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கடல் வழியாக வந்த லஷ்கர் இ தீவிரவாதிகள் பெரும் தாக்குதல் நடத்திய நிலையில் மீண்டும் இதுபோன்ற தாக்குதலை நடத்த அவர்கள் திட்டமிட்டு வருவதாக கடற்படை தளபதி சுனில் லன்பால் கூறியுள்ளார் பாரதிய ஜனதா கட்சியின் அதிகாரப்பூர்வ இணையதளம் முடக்கப்பட்டுள்ளது இடையூறுக்கு வருந்துகிறோம் பராமரிப்பு பணிகள் நடந்து வருகின்றன விரைவில் மீண்டும் சந்திப்போம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எகிப்தைச் சேர்ந்த யுனெஸ்கோ விருது பெற்ற பத்திரிகையாளர் ஷாஹான் என்று அறியப்பட்ட முகமது அபு சையத் ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு பின் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் மீண்டும் போட்டியிடப் போவதில்லை என ஹிலாரி கிளின்டன் தெரிவித்துள்ளார் இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல் ஒன்று தங்களது எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்துள்ளதாக பாகிஸ்தான் புகார் தெரிவித்துள்ளது செம்சல் மாற்று சிகிச்சையின் மூலம் பெர்லினைச் சேர்ந்த எச்ஐவி பாதித்த நபர் அந்நோயில் இருந்து முற்றிலும் விடுபட்டிருக்கும் இரண்டாவது மனிதராக மருத்துவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ளார் வடகொரியாவுக்கு தூதுக்குழு ஒன்றை விரைவில் அனுப்ப விரும்புவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் போம்பியா தெரிவித்துள்ளார் செவ்வாய் கிரகத்தில் நிலத்தடி நீர் இருப்பது குறித்து நெதர்லாந்து நாட்டு ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் ஜிஎஸ்டி வருவாய் அதிகரித்தவுடன் கார்ப்பரேட் வரியை அனைத்து நிறுவனங்களுக்கும் இருபத்தைந்து சதவிகிதமாக குறைக்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக இந்திய வர்த்தக தொழில்துறை கூட்டமைப்பு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளது பொதுத்துறை போக்குவரத்து நிறுவனமான ஏர் இண்டியா விமானத்தில் செய்யப்படும் அனைத்து அறிவிப்புகள் முடிவிலும் ஜெய்ஹிந்த் என கூற வேண்டும் என்று தங்களது ஊழியர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது நீதிமன்ற வழக்குகளில் சிக்கிய நபரை நிறுவன இயக்குநர் குழுவில் வகிக்கும் பொறுப்புகளிலிருந்து வெளியேற்ற ஏதுவாக நிறுவன சட்டங்களில் திருத்தம் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை பங்கு ஒழுங்குமுறை ஆணையம் வலியுறுத்தியுள்ளது வேளாண் பொருள் உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யும் விவசாயிகளுக்கு அவர்களுக்கு அளிக்கும் மானிய உதவியை நேரடியாக அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்துவது குறித்து அரசு தீவிரமாக பரிசீலித்து வருகிறது பிரபல ஆன்லைன் வர்த்தக நிறுவனமான அமேசான் அதன் இணையதளத்தில் இருந்து போலியான பொருட்களை நீக்குவதற்கு புரோசெட் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியாவுடனான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதில் விராட்கோலி தனது நாற்பதாவது சதத்தை விளாசினாா் அஸ்வின் ஜடேஜா ஆகியோரை நாங்கள் அணியிலிருந்து நீக்கவில்லை எங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம் என இந்திய அணியின் ஸ்பின்னரான குல்தீப் யாதவ் தெரிவித்துள்ளார் திரைச் அஜித் நடிக்கும் பிங்க் படத்தின் ரீமேக்கிற்கு நேர்கொண்ட பார்வை என்று தலைப்பிடப்பட்டுள்ளது இளையராஜா என்னிடம் கோபப்பட்டதை நான் பெரிதாக கருதவில்லை என தெரிவித்துள்ளார் நடிகை ரோஹிணி பிரபல இயக்குனர் ரோஹித் ஷெட்டியும் அக்ஷய்குமாரும் முதன்முறையாக இணையும் புதிய படம் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது என்று தலைப்பிடப்பட்டுள்ள இந்த படத்தில் பிரபல இயக்குனர் கரண் ஜோகர் இணை தயாரிப்பாளராக பணியாற்றுகிறார் காஞ்சனா படத்தை ஹிந்தியில் ரீமேக் செய்கிறார் ராகவா லாரன்ஸ் தமிழில் லாரன்ஸ் நடித்த வேடத்தில் அக்ஷய்குமார் நடிக்க நாயகியாக கே ஆர் நடிக்கிறார் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்